हदीस அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நற்குணம் அல்லாஹ் கெட்ட பேச்சுக்களை பேசுபவனை தீய செயல்கள் செய்பவனை கண்டு கோபப்படுகிறான் என்று நபிசல்லாகும் அணிகார்கள் திருமிதி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு இது ஹசன் சஹி என திரும்பி இமாம் கூறுகிறார்கள்